ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் காட்டுற வழியில் என்னென்ன தர்மங்களை எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக கூடிய வரையிலும் விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் இந்த ஆச்சவணத்தினுடைய பெருமைகளை தான் பார்த்துன்னு வரோம் ஒரு சரித்திரம் மூலமாக ஆச்சாந்தேன கர்த்தவியம் அப்படின்னு வேதம் நமக்கு உத்தரவு பண்ணுறது ஆச்சபணம் பண்ணிட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆச்சபணம்னா மூணு தடவை தீர்த்தம் சாப்பிட்டுட்டு சில அங்கங்களை தொடணும் அதுக்கு தான் ஆச்சவணம்னு பேர் திராஜா மே துஷ்பரி வேதம் நமக்கு மூணு தடவை தீர்த்தம் சா பண்ணணும் அப்புறம் சில அங்கங்களை தொடணும்னு வேதம் நமக்கு விதிக்கிறது உத்தரவு போடுறது கட்டளையிடுறது இந்த ஆச்சபணம் எப்போ இப்போ பண்ணணும் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணணும் கடைசியிலையும் பண்ணணும் ஆச்சேபணத்தை பண்ணி ஆரம்பிக்கணும் ஆச்சேபணம் பண்ணிவிட்டு பூர்த்தி பண்ணணும் ஏன்னா இந்த ஆச்சபணம் எப்படின்னா ஒரு நூலில் பாசி கோக்குறோம் இந்த நூலில் முதல்ல ஒரு முடிச்சு போட்டுவிட்டு பாசி கோக்க ஆரம்பிக்கணும் பாசி கோத்து முடிச்சுட்டு கடைசியில் ஒரு முடிச்சு போட்டு முடிக்கணும் இந்த முடிச்சு போடலைன்னா என்ன ஆகும் கோத்த பாசி பூரா உதிர்ந்து போயிடும் கீழே விழுந்துடும் கோத்ததாகவே ஆகாது வீணாக போயிடும் அதுபோல் தான் ஆச்சபணம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும் ஆச்சபணம் பண்ணிவிட்டு முடிக்கணும் இல்லாட்டா நாம் பண்ணின கர்மாக்கள்லாம் உதுந்து போயிடும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா இந்த ஆச்சபணத்தினுடைய பெருமையை சொல்கிற அந்த சரித்திரத்தில் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா அந்த அந்த புரத்தில் போய் பார்த்தால் ராணியை காணும் அந்த பையன் போய்ட்டு வந்துட்டு காணும் ராணி இல்லைன்னா அந்த ராஜா சொன்னால் நீ விழுப்பாக இருக்கிறதுனாலே தான் உனக்கு ஏதோ ஒரு அசுத்தி இருக்குது ஆகையினால்தான் ராணி உனக்கு கண்ணில் படலை அப்படின்னு சொன்னான் இல்லையே அசுத்தி ஒன்றுமே இல்லையே நான் சுத்தனாகத்தானே இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவன் கூட வந்த அந்த அக்னி அவனுக்கு ஞாபகப்படுத்தித்து வர்ற வழியில் கொஞ்சோண்டு அந்த குதிரையனுடைய சாணியை நீ சாப்பிட்டுட்டு ஆச்சபணம் பண்ணலே நீ ஆகையினால்தான் உனக்கு விழுப்பு அப்படின்னு அந்த அக்னி சொல்லித்தவனுக்கு ஆஹாஹா ஆச்சபணம் விட்டு போயிடுதா அப்படின்னு அவன் கை கால்களை அலம்பிண்டு அந்த ஆச்சபணத்தை பண்ணிட்டு அவன் திரும்ப அந்த அந்த புறத்துல போய் பார்த்தா உட்காண்டிருக்கா அந்த அம்மா வயசான பல பல பலன்னு அந்த மூக்குத்தியாக போட்டுருக்கா பார்த்தா அந்த ஏரியா பூரா டால் அடிக்கிறது அந்த மூக்குத்தி அந்த அம்மா அந்த குழந்தைய பார்த்த உடனேயே இங்கே வாப்பா வா அப்படின்னு கூப்பிட்டு மடியில் உட்காந்து வச்சுட்டு உச்சி முகர்ந்து பார்த்து என்ன வேணும் உனக்கு என்ன விஷயமாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டா நீங்கள் போட்டுருக்கிற மூக்குத்தி தான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்ட உடனே டக்குன்னு உடனே கழட்டி கொடுத்துட்டா அந்த அம்மா அவன் சமிதாதானம் பண்ணின பெருமை அவன் ஆச்சபணம் பண்ணிட்டு வந்த பெருமையினால் காரியமாக எடுத்தவனுக்கு அந்த அம்மா அந்த மூக்குத்தியை கையில் கொடுத்துட்டான் கொடுத்து ரொம்ப உத்தமமான வஸ்து இது ரொம்ப உயர்ந்த பொருள் நீ இதை ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு கையில் வச்சு மடித்து கொடுத்தான் கொடுத்து ஜாகிரதையாக எடுத்துன்னு போ அப்படின்னு அனுப்பினான் அவன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அம்மாளுக்கு சந்தோஷத்தை தெரிவிச்சுட்டு ராஜாக்கும் சொல்லிட்டு கிளம்பி வரான் அப்படி வர்ற பொழுது கையில் வச்சுருக்கான் அந்த மூக்குத்தியை கையை மீறி அந்த வெளிச்சம் வெளியில் வருது அவ்வளோ டால் அடிக்கிறது அது அந்த தேசத்தில் வஸ்துக்களை பாதுகாக்கிறவன் யாருன்னா தக்ஷகன்கிற சர்ப்பம் பாம்பு இந்த அந்த தேசத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் பாதுகாக்கக்கூடியவன் அவன் பார்த்தான் இவன் என்ன இவ்வளோ உயர்ந்த வஸ்துவை இவ்வளோ சுலபமாக இவன் எடுத்துன்னு போகிறானே இதை தடுக்கணும்னு தக்ஷகன் வந்தான் கூட வந்து அவனை தடுக்கிறான் பல விதங்களில் தடுக்கிறான் கிட்டக்க வந்து ஒன்றும் செய்ய முடியல காரணம் என்னென்னா அக்னி இருக்கார் கூட அவனால் ஒன்றும் செய்ய முடியல கூடவே வந்தான் தக்ஷகன் அவன் நேராக வந்தான் சந்தியா காலம் வந்தது அந்த நதிக்கரையில் அந்த மூக்குத்தியை கீழே வச்சா தொலைஞ்சி போய்டும்னு என்ன பண்ணினா அந்த பூனல் போட்டுருக்கான் அந்த பூனலோட மாந்தோல் போட்டுருக்கான் அந்த மாந்தோலில் அந்த அந்த மூக்குத்தியை வச்சு ஒரு தெர்பைனால் அப்படி கட்டி முடித்து போட்டுட்டு அந்த சந்தியா வந்தனத்தை பண்ணினா நதிக்கரையில் அந்த ஆச்சபணம் பண்ணி அந்த சந்தியாவந்தனம் பண்ணி ஜபம் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கான் அப்போது அந்த தக்ஷகன் என்ன பண்ணினா நேராக மேலே ஏறினான் பக்கத்தில் உள்ள மரத்தில் நேராக மரத்தை மேலே ஏறி அந்த மரத்துலேருந்து இலையை பறித்து பறித்து பறித்து பறித்து இவன் மேலே போட்டு இருந்தான் இவன் ஜபம் பண்ணுறதுக்கு அது ஒரு இடஞ்சலாக இருந்தது அப்படி மேலே விழுந்த இலையை அப்படி தட்டி விட்டுண்டே இருந்தான் தட்டி விட தட்டி அந்த பூனலில் இருந்த முடித்து அவுந்து போயிடுது அவுந்து போய் அந்த மாந்தோல் திறந்து கொடுத்து அதில் உள்ள மூக்குத்தி கீழே விழுந்துடுத்தும் உடனே கிடக்கிறேன்னு தட்சகன் கீழே வந்து அந்த மூக்கொத்தியை எடுத்துட்டு பக்கத்தில் உள்ள பொந்துக்குள்ளே போயிட்டான் இவன் சந்தியாவந்தனம் ஜப்பவனா முடிச்சுட்டோ திரும்ப ஆச்சபணம் பண்ணிட்டு பார்த்தால் மூக்குத்தியை காணும் அடாடா இவ்வளோ உத்தமமான வஸ்து நமக்கு கிடைச்சும் அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியலையேனு அப்படி இப்படி தேடினா பக்கத்தில் ஒரு பெரிய பொந்து அது உள்ளே இறங்கினான் பொந்துக்குள்ள ஏன்னா அது உள்ளேருந்து வெளிச்சம் வருது வெளியில் அந்த பொந்துக்குள்ளே இறங்கினா ஒரே விஷ ஜந்துக்கள் பெண் பாம்புகள் நிறைஞ்சு இருந்ததுங்க அங்கே போனால் இந்த பையனை பார்த்தா வாழ்க்கெல்லாம் புத்திர வாத்சல்யம் அவனுக்கு குழந்த மாதிரி இருக்கா இவன் என்னப்பா என்ன வேணும் இங்கே உனக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு ஒரு மூக்குத்தி கிடச்சது அதை காணும் அது இந்த பொந்துக்குள்ளே தான் இருக்கும்னு தோணித்து அதை தான் பார்க்க வந்தேன் இந்தானு அந்த தக்ஷகனுக்கு தெரியாமல் அந்த மூக்குத்தி எடுத்து அவன் கையில் கொடுத்து அனுப்பினான் போய்ட்டு உடனே அவன் எடுத்துட்டு கிளம்பி அங்கே வந்தான் வழியில் நானாவிதமான ஸ்ரமங்களை கொடுத்தான் தட்சகன் நிறைய கஷ்டங்கள் கஷ்டங்களையும் மீறி அந்த மூக்குத்தியை எடுத்துன்னு வந்து அந்த அம்மா கையில் கொடுத்தான் அந்த உத்தங்கல் கொடுத்து நமஸ்காரம் பண்ணினான் அந்த அம்மா அந்த மூக்குத்தியை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம் சரித்திரத்தில் தானே கேட்டிருக்கோம் கதையில் கேட்டிருக்கோம் நேரா கொண்டு வந்துடானே அந்த பையன் அப்படின்னு ஆச்சரியம் இப்போ கோகினூர் வைரம் கோகினூர் வைரம்னு சொல்கிறா அது கேட்குறதுக்கு நன்னா இருக்குது அதை வச்சுட்டா கரண்டே தேவையில்லை வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் கேட்குறதுக்கு நன்னா இருக்குது ஏதோ எதிர்த்தியாக நம்ம கையில் ஒருத்தங்க கொண்டு வந்து கோகினூர் வைரத்தை கொடுத்து பாருன்னு ஆனால் எவ்வளோ ஆச்சரியப்படுவோம் கதையில் கேட்டிருக்கோம் நேராக கொண்டு வந்து வச்சுட்டானேன்னு ஆச்சரியப்படுறா போல அந்த அம்மா ஆச்சரியப்படுற அந்த மூக்குத்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இந்த குழந்தை ரொம்ப சக்திமானாக இருக்கான் இவனுக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அந்த அம்மா அவனை அணைச்சிண்டு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் முன்ன பின்னே நடந்துன்னுட்டேன் நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்கப்படாது நீ சௌக்கியமாக இருக்கணும் நீ க்ஷேமமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினா உத்தங்கணன் அவன் அந்த அம்மாளுக்கும் வாத்தியாருக்கும் நமஸ்காரம் பண்ணி குரு தட்சிணை கொடுத்த சந்தோஷத்தோடு கூட அங்கிருந்து அவன் மேற்கொண்டு தட்சக்கன் இவ்வளவு கஷ்டப்படுத்தினான் அவனை போய் ஒரு பார்வை பார்க்கணும்னு கிளம்பி போகிறான்னு கதை மேலே போகிறது இந்த இடத்துல தான் இந்த ஆச்சேபணத்தினுடைய பெருமையை ரொம்ப உயர்வாக காட்டியிருக்கார் வியாசாச்சாரியால் மகாபாரதத்தில் இந்த ஆச்சபணம் பண்ணத்தனால தான் அவன் எந்த காரியத்துக்காக கிளம்பினானோ அந்த காரியமானது அவனுக்கு நிறைவேறித்து அந்த உத்தமமான பொருள் அவனுக்கு கிடச்சிது அதுபோல் நாமும் இந்த ஆச்சபணத்தை பண்ணிட்டும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் நம்முடைய சரீரம் ரொம்ப சுத்தமாக ஆறுறது நாம் ஆரம்பித்த காரியம் நிர்விக்னமாக முடியும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு காண்பிக்கிறது இதை தான் ரிஷிகள் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கா அப்படி இந்த ஆச்சபணத்தை நிமித்தாவது நான் பண்ணணும் ஏதோ அவசரத்தில் ஒன்று அப்படியே ஒன்று ரெண்டு மூணுன்னு ஏதோ ஒரு அவசரமாக பண்ணுறதுன்னு பண்ணப்படாத ஆச்சேபணத்தை நிறுத்தி நிதானமாக நாக பண்ணணும் அப்படி பண்ணி சந்தோஷப்படணும் கர்மாவை இவ்வளோ பண்ணினா நமக்கு வியாதியே வராது ஜலசம்பந்தமான வியாதியே வராது இதுதான் பிரஹ்லாத பிரஹ்லாதனுடைய சரித்திரம் இதுதான் வலியுறுத்துறது இரண்டி கசிப்பூ விஷம் கொடுக்க சொன்னான் பிரஹ்லாதனுக்கு ஏன் இந்த குழந்தையை கூப்பிட்டு கழுத்தை நெரிச்சா ஒரு நிமிஷத்தில் குழந்தை போயிடும் ஆனால் அப்படி பண்ணணும்னு அவனுக்கு தோணலை அந்த அளவுக்கு அவனுக்கு மனசில்லை மறைமுகமாக அந்த குழந்தைக்கு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுன்னு சொன்னான் அந்த ஆச்சபணத்தை பண்ணிவிட்டு அந்த விஷத்தை சாப்பிட்டான் பிரஹ்லாதன் அந்த விஷமே அவனுக்கு பாதிக்கலை விஷமே அமிர்தமாக ஆச்சுன்னு பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம் அப்படி இந்த ஆச்சபணத்தினுடைய பெருமை ரொம்ப உயர்வு அந்த கா காலஹால விஷம் வந்தது சமுத்திர மத்தனத்தின் பொழுது ஆலாகல விஷம் வந்த பொழுது பரமேஸ்வரன் மூணு ஆச்சபணமாகத்தான் அந்த விஷத்தை சாப்பிட்டார்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது மூணு தடவை அந்த விஷத்தை பரமேஸ்வரன் ஆச்சபணமாகவே பண்ணினார் அப்படின்னு வருது இந்த ஆச்சபணமாக அவர் பண்ணினத்துனால்தான் அந்த விஷம் கழுத்தோடு நின்றுடுத்தோ அவரை பாதிக்கலை அது அமிர்தமாகவே மாறிப்போச்சோன்னு பார்க்குறோம் ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படி இந்த ஆச்சபணத்தினுடைய பெருமைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இனிமேலாவது நல்லா தெரிஞ்சுண்டு அந்த ஆச்சபணத்தை நல்லா செய்கிறதுன்னு நாம் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அடுத்த தர்மத்தோடு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்